புகழும் அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சோழர்களே அல்லாவதால தன்னுடைய அருமலையான திருமையை கூறும் பொழுது அல்லாவின் நல்லே இஸ்லாமிய சோதரர்களே இவாதத்தை வணக்க வழிபாடு இன்றால் வணக்க வழிபாடு என்று சொல்லப்படும் ஒன்று ஒரு மனிதன் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இரண்டாவது ஒரு அடியான் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த ரெண்டும்வுக்கு அான் செய்ாகும்ண்டிப்பாக ஒரு முஸ்லிம் ஆக வேண்டும் ஒன்றை விட்டு ஒன்று செய்வானா அவன் நரகம் போவது முக்கியமாகும் ஆனால் மக்கள் நினைக்கின்றார்கள் ஒன்றை செய்தால் ஒன்றை செய்யவில்லை இன்னொன்றை செய்தால் இன்னொன்னு செய்யவில்லை நமக்கு பரிபூர்ணமான நினைக்கின்றார்கள் வீண் கற்பனையாகும் என்றால் பொதுவாக இறைவனுக்கு செய்யப்படும் வணக்க வழிபாடுகளை அதாவது அல்லாவும் ரசூரும் காட்டித் தந்த அனுமதித்த விடயங்கள் எதனையெல்லாம் ஒரு மனிதன் அல்லா உட்கொண்டு செய்வானோ நன்மையான கருதி செயல்படுவானோ அதுக்கு வணக்க அல்பாதத் என்று சொல்லப்படும் வணக்கம் வந்து எப்பொழுதும் பொதுவாக கனப்ப கலப்பட்ட நிலைமையிலே அமைய வேண்டும் அதில் சிறுக்குகளோ வித்யார்த்திகளோ குபர்களோ அந்த வணக்கத்தில் அமைந்தால் அந்த வணக்கம் பாடாகிவிடுகின்றது வீணாகி விடுகின்றது அதனால் அல்லா வசனத்தில் சொல்லும்போது தான் மண்கான எருபு ரப்பி பள்ளி அமல சாலிகன் வலா ஈஸ்வரிக்கு ஆதா எவன் ஒருவன் தன் இறைவனை சந்திப்போம் என்பதை நம்பு இருந்தாரோ ஆதரவு அவர் நல்ல சீமையா நம்ம செய்யட்டும் தன் ரபுலத்தில் வணக்க விஷயத்தில் எவரையும் இணையாக்க கூடாது அப்ப வணக்கம் தூய்மையாக அல்லூழும் காட்டித் தந்த பிரகாரம் இருக்க வேண்டும் அதுலேற்போ சொல்லுதோ இருக்கக்கூடாது என்பதும் இந்த வசனத்தில் இன்று விளங்குகின்றது இன்முக சொல்லும் ஒரு சொல்கின்றான் நீங்கள் அல்லாவை கள களப்பற்ற நிலைமையிலே வணக்க வழிபடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது முதலாவதாக அமைந்திருக்கும் வணக்கத்தின் முதல் பதவியை நாம் பார்ப்போம் அல்லாவுக்குச் சொல்லக்கூடிய வணக்க வழிபாடு அண்ணாவுக்கு செய்ய கடமை ஒரு அடியான் அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு மனிதர் வைத்து இஸ்லாத்தி நுழைந்த ஒருவர் செய்ய வேண்டிய கடமைகள் பொதுவாக தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள் முதலாவது கடமையா கடிமா சொல்லி அந்த அல்லா நடிசல்லா உரைவு செல்ல முறை அந்த கூட்டத்தில் ஒருவர் சேர்ந்த பிறகு தொழுமை அல்லா குவாரி சொல்லும் பொழுது பல இடங்களிலே அக்ரீம் நீங்கள் தோழையாகும் கருதப்பட மாட்டான் அப்ப தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாலு அம்சங்கள் இருக்கின்றது அந்த நாலு அம்சங்களிலே எந்த அம்சமும் விடுபடக்கூடாது தொழுகையின் பலாக ஒரு முஸ்லீம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த தொழுகை நாலு முறைகளுடன் செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் முதல் முதல் முறை தொழுகையே முறையுடன் தொழ வேண்டும் எப்படி நபி செல்லலா உழைவு செலவுகள் அந்த தொழுகு முறையை காட்டித் தந்தார்களோ அந்த முறைக்குரிய தொழு தொழ வேண்டும் நபிசல்லா உழைவு செலவு செல்லுக்குமார் ஐதி முன்னி என்னை நீங்கள் எவ்வாறு தொடர்கின்றீர்களோ அவ்வாறு தொழில்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதி முகாம் வருகின்றது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கின்றார் அப்ப நபிசர் அல்லா உழைவு திருமண்ட சொல் தொழுது விட்டு வந்த அவரை சொல்லுவது இரண்டாவதையும் தொழுது விட்டு வருகிறார்கள் அவ்வாறையும் நபிசர் சொல்கின்ற தொழுது விட்டுவாங்க மூணாவரையும் தொழுவிட்டு வருகின்றார் அப்பவும் சொல்லுறார்கள் சொல்லவில்லை தொழுவிட்டுவான் பிறகு அந்த மனிதர் கேட்கின்றார் அல்லாவின் சொல்லிகளே தொழுதல் முறையை இன்னைக்கு கண்டித்தார்கள் நபிசர் அல்லா உழைவு தலைமுர்கள் அந்த மனிதருக்கு தொழுவு முறையை சொல்லிக் கொடுத்தார்கள் அதன்படி அந்த மனிதர்கள் தொழுதா நபிசல்லா உழைவு செலுமர்கள் எதையும் கரைக்கவில்லை என்ன விளங்குகின்றது நபிசல்லா உழைவு செல்லும் அவர்கள் எவ்வாறு சுழ கற்றுத் அவ்வாறு சொல்லும்போதுதான் அந்த தொகுதி ஏற்றுக் கொள்ளப்படுகிறது அம்சம் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் நேரம் தவறி நினைத்த இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றில் இந்த செலாத்த காலமானது தொழுகையிலே பராமகமாக இருக்கக்கூடிய அந்த தொழிலை ஆளிகளுக்கு கேடுவான் என்று சொல்லுகின்றான் அப்ப தொழுவும் தொழிலும் நேரம் தவறி தொழிலின் காரணமாக கேட்டேன் நரகத்தை அனுபவிக்க வேண்டாம் என்பது இந்த வசனத்தில் உண்மையாகும் மூன்றாவது தொழுகையை விடாமல் தொடர்ந்து சொல்கிற நினைக்க மாதிரி தொழுறேன் நினைக்கிறேன் சொல்லாம அப்படி இல்லை ஒரு நாளைக்கு அஞ்சு நேரங்களா அஞ்சு நேரம் அஞ்சு நேரம் டெய்லி அந்த டைம்ல தொழுகிட்டு வர வேணும் அல்ல சொல்லு சொல்கும் தான் தொழுகையை நீங்கள் அதாவது தேனி பாதுகாத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து தொழுவாருங்கள் அதுவே விசேஷமாக அசர்தொழுவு அதாவது நடு தொழுகையான அசர்தொழுகு அந்த நேரம் குறிப்பிடப்பட்ட நேரத்துக்குள் தொழுவ முடியுங்கள் நாலாவது அம்சம் தொழில் கடைப்பிடிக்க நாலாம் அம்சம் அதாவது பணியுடன் சொல்ல வேண்டும் ஏதோ சொல்கிற மாதிரி சொல்லாமல் நல்ல இறைவனின் பயந்து தாழ்ந்த நிறைவில் சொல்ல வேண்டும் எனவே தொழுவிக்கு இந்த நாலு அம்சங்களையும் கடைப்பிடிக்க கூறப்பட்ட நாலு அம்சங்களை கடைப்பிடிக்கும் நிறைவு பெறுங்கள் இரண்டாவது அம்சமாக நோம்பு எடுத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் இருக்கின்றார் நோம்பு காண வருகின்றது என்று ஒரு முஸ்லீம் நோம்பு நோக்க வேண்டும் யார் சொல்லி நாம குத்தி அழைக்கும் அல்லது கட்டவும் விசுவாசிகளே உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோம்பு விளையாட்டியதை போன்றோ அல்ல உங்களுக்கும் உங்களுக்கும் விளையாக்கின்றான் நீங்கள் எதையேற்றம் சொல்லும் பொருள் அப்போ நோம்பு கட்டாயம் என்றவர் நோன்பு நோக்க வேண்டும் இயலாத நேரங்களிலே பிரயாணியாக நோயாளியோ இருக்கும் பொழுதோ அவர் விட்டுசிறு ஹடாஸ் ஏத வேண்டும் மூணாவது அம்சமாக பாருங்கள் ஹஜ்ஜில் வயது மக்கா சென்று ஹஜ்ஜு யாத்திரை செய்து வருவது ஹஜ்ஜு செய்து அதுவும் ஒரு வசதி படைத்த ஒரு முஸ்லீம் மீது வசதி மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியம் கட்டாய கடமையாகும் இதே போன்றுல்ல உலக செல்ல முதல் உங்களுக்கு தந்திருக்கின்றார்களோ அதனை எடுத்து நடக்க வேண்டும் எதனே ஊட்டி தடுத்தார்களோ அல்ல தகுதி வேண்டும் அப்ப அல்லாவும் ரசூரும் எதனை காட்டி அந்த வழியில் நடப்பது இருக்கின்றது செய்ய வேண்டிய ஹுக்குதான் அந்த கடமையிலே எவருமே தவறு கிடைக்க கூடாது அல்லாவது அனைவர்களுக்கும் அந்த வணக்க வழிபாடுகளில் அல்லாவுக்கு செய்ய உரிமைகளை விடாமல் செய்து வரும்படி அதாவது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை அதனை சரிவர நிறைவேற்ற வேண்டும் அதுமல்லாமல் ஒருவர் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகளிலும் கவனமாக நடத்த வேண்டும் அல்லாவுக்கு செய்ய கடமைகளிலே ஒருவர் கவனமாக இருந்து அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகளை பொறுமதி செய்தால் அவர் நரகம் போக வரக்கூடிய இருபத்தி மூணாவது வசனம் அல்லா சொல்கின்றான் அல்லாவைத்தான் அல்லா மட்டும் வணங்க வேண்டும் அவனை இன்றி வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளிடுகின்றான் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் நம்பர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அவருடன் நல்ல விடயங்கள் கட்டுப்பட வேண்டும் அவர்களுக்கு நல்ல புகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லா வழி உத்தி கொடுக்கிறார் அப்போ அல்லா தனக்கு பக்கத்தில் தாயெந்திரே நல்லவரு நடக்கும்படி சொல்லுண்டான் என்றால் அதாவது அவர்களின் ஒருவரோ இருவரும் உங்களிடத்தில் முடிமே வய அடைந்து விட்டா அவர்களை நீங்க சொல்ல வேண்டாம் அவர்களே விரட்டி அடிக்க வேண்டாம் நல்ல வார்த்தை பணிவான வார்த்தை சொல்லுங்கள் தான் இறக்கத்துடன் பணி எனும் இறக்கே நீங்கள் தாழ்த்தி வீரர்கள் என்னும் சொல்லவும் தான் அப்போ அதாவது ஆயிஞ்சர்கள் மட்டுமல்லாமல் நந்தியோளா இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் நலுவாரம் செய்ய நடக்க வேண்டும் குரான் ஹ்க்கு முதலில்லாத விஷயங்களில் நீங்கள் தாய்ஹந்தர்கள் கட்டுப்பட வேண்டும் அவர்களுடன் நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று பயனஞ்சி கூறுகின்றான் இதே போன்ற எந்த வகையிலும் ஒரு பிள்ளை தாயஞ்சர்களுக்கு முற்றிலும் மாடு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் உலக சில சொல்கின்றார்கள் ஆனால் உணர்த்தியிருக்கும் அக்பரில் கபாய் சலாத் அதில் ஒன்று அலிஸ்ராக் பில்லா அல்லா தினை வைப்பதும் மற்றொன்று வாழ்கை தாழ்ந்தர்களுக்கு நண்டு செலுத்தி நிறுத்தினார்கள் இன்றைக்கு பாருங்கள் வெற்றி வளர்த்து படிக்க வச்சு ஓத வச்சு பிள்ளைகளை ஆராய்ச்சி விட்டால் கணக்கு இல்லாமல் சில சந்தர்ப்பங்கள் அடிப்பதையும் காண்கின்றோம் பேசுவதை விடுங்கள் அடிப்பதையும் மனநோரப்படுத்துவதையும் தாய் சிற்று அளவுக்கு கூட மனம் இன்னும் நடப்பதையும் நாம் காண்கின்றோம் இவர்கள் இதே இவர்களை எத்தனை பேர் பார்க்கும் பொழுதோ சில குடிவளாக இருக்கின்றார்கள் நோம்புடிக்கு குடோளாக இருக்கின்றார்கள் சரி வராது அவ தாய் எப்படி தொழுவது கடமையும் அதே போன்று பிள்ளைகளுக்கு தாய் தகப்பம் செய்ய வேண்டிய கடமைகளை பாருங்கள் உரிமைகளை ஒரு சிறுபிள்ளை பிறந்து விட்டால் அந்த அவங்களுடைய காலிலே வாங்கி செல்ல வேண்டும் இரண்டாவது அந்த பிள்ளை ஏழு நாள் சென்று விட்டால் முடியறக்கி அது கேட்ட தர்மங்களை கொடுத்து முடி கேட்ட மாதிரி அவனுக்கு அசீகா கொடுக்க வேண்டும் வசதியுங்க அதே போன்ற சிறு பிள்ளைங்களுக்கு வயசுலே அவர்களுக்கு சுண்ணத்தை செய்ய வேண்டும் இதே போன்றோம் முழு அவளக்கும் பிஸ்தலாது போகும் அப்படின்னு ஆசையும் அதாவது அந்த பிள்ளைகள் ஏழு வயசை அடைந்து விட்டால் அவர்களுக்கு கட்டளை இட வேண்டும் பத்து வயது உடனே தொலைவில்லை என்று சொன்னா அவர்களுக்கு அடித்து தொலை வைக்க வேண்டும் அதே போன்ற படுக்கைகளை வருகின்றது இந்த ஒழுங்குகளை செய்து கொடுப்பது இதே போன்ற பாதுகாப்பதாவது பிள்ளைகளுடன் இனி இரக்கமாக நடப்பது பிள்ளைகளுக்கு மத்தியிலே வேறுபாடு காட்டக்கூடாது உதாரணமா ஒரு பிள்ளைக்கு உண்மை கொடுப்பது மற்ற பிள்ளைகளும் கொடுப்பதில்லை மற்ற பிள்ளைங்க கொடுப்பதில்லை மற்ற பிள்ளையை கொடுப்பதில்லை இதுவும் நகரத்துக்கு கொண்டு செல் ஒரு மனிதர் வளர்கின்றார் சொல்கின்றார் அல்லாவின் சூழலே இந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு அடிமையை நான் கொடுத்தேன் அனுபவ என்று சொல்கின்றார் அது நன்சல் அல்ல கேட்டார்கள் வேற பிள்ளைகள் உங்களுக்கு இல்லையா இருக்கின்றது அப்ப கொடுத்தால் எல்லாருக்கும் கொடுங்கள் கொடுக்காவிட்டால் நீங்கள் யாருக்கும் கொடுத்தார்கள் அந்த ஒரு கொடுத்த அந்த வடிமையை கொடுங்க திருப்பிக் கொடுங்க என்று சொன்னார்கள் அப்ப அந்த மீதமாக குடிநீரப்பு மத்தியில் நடக்க வேண்டும் என்ற அமைச்சர் எல்லா கட்டளிக்கின்றார்கள் இரக்கமாக நடக்க வேண்டும் பண்பாக நடக்க வேண்டும் பாசத்துடன் நடக்க வேண்டும் சொல்கின்றார்கள் இதிலும் ஒரு முஸ்லீம் ஓட்டை விட கூடாது இதேபோன்று உறவினர்கள் விஷயங்கள் உறவினர்கள் விஷயங்களே மிக கவனமாக பேணிக் கொள்ள வேண்டும் சில பேர் எல்லா வணக்கமும் செய்வார்கள் சொல்லுவார்கள் நோன்புடிப்பார்கள் போவார்கள் எல்லா செய்வார்கள் உறவுகளை முடிச்சு நடப்பார்கள் உறவு சேர்ந்து நடப்பதில்லை உறவர்களுக்கு உதவி ஒத்தாக இருக்க ஒன்றும் கிடையாது அப்படி நரசு சொல்கின்றார்கள் மண்கான யோமிலும் இல்லா யார் எல்லாமே நர்மனாலையும் விசுவாசம் கொண்டிருந்தார்களோ அவர் தன் உறவுகளை சேர்த்து வைக்கட்டும் சேர்ந்து நடக்கட்டும் என்று நர்சல் உழைவு செல்வர்கள் கூறுகின்றார்கள் இதேபோல் அப்போ ஒரு என்ன வணக்கம் செய்தும் உரைமுகளை ஒருவர் பிரித்து நடப்பார் என்றால் அவர் சொருக்க முடியாது இன்னும் நரசு சொல்கின்றார்கள் அதாவது சொல்கின்றது யார் என்னுடன் இந்த உறவை சேர்த்து வைப்பாரோ அல்ல சேர்த்து வைப்பார் யார் உறவை முறுத்து நடக்கின்றாரோ அவரை முறுத்து வைப்பார் என்று சொல்கின்றது அப்ப சேர்ந்து நடப்பவர்களுக்கு இன்னும் அந்த அருகில் உங்களை அந்த சொல்லி குறித்த கிரகம் நம்மை சேர்த்து முடிக்கும்படி அவங்களை அன்பு பாசமாக நடக்கும்படி பிரார்த்தனை நடக்கின்றது முடித்து நடக்கிறவருக்கு பது வாழ்க்கையை இன்னும் முடிக்க வழி உழைத்துபடி அவளுக்கு இன்னும் அந்த இரத்த பாசம் உறவு இல்லாமல் பிரிந்து போகின்றாங்க பார்க்கின்றோம் இரத்த உறவு காத்தாசின் தம்பியை காத்தாது காட்டையலாது காத்தாக்கு தம்பியை காட்டியலாது மாமாவுக்கு மரமகன காட்டையலா மரமண மா காட்டையிலாது குத்து எவ்வளவு இதெல்லாம் நடக்கும் என்ன காரணம் இந்த நடிச்சலா உலகத்துறை சொன்ன அந்த வழிமுறை பின்பாட்டினு காரணமாகும் இன்னும் அல்லா கொடுங்கல இருபத்தி அஞ்சாவது வசனம் அல்லா சொல்லுங்க ஒருவர் முறித்து சரியா அல்ல யாருன்னு சேமி நடக்க வேண்டும் என்று கட்டளை தானோ அதை துண்டித்து நிலத்தில் குழப்பம் விளைவிக்கின்றார்களே அத்தியவர்களுக்கு அல்லாத சாபம் அவர்களுக்கு கட்ட பண்புணர்ந்து வருகின்றது அப்ப உறவை முடிப்பது லேசான ஒரு காரணம் அல்ல அல்லாது சாபம் கூட கிடைக்கின்றது இதே போன்றோ உறவை முடித்தினை நடக்கிறார்கள் நடப்புவதற்கு முத்தக்கை பாலத்தில் கடக்கும் பொழுது கீழே விழுந்து விடுவார்கள் கடக்க முடியாமல் போய்விடுவோம் அரிசியில் வருகின்றது எனவே உரோகம் மிக கவனமாக நடக்க வேண்டும் அதனை முறுக்கி நடக்க கூடாது நாங்கள் மற்ற வணக்க வழிபாடுகளில் சேர வேண்டும் அதுவும் நமக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் நாங்கள் சொருக்க முடியும் என்றால் இந்த யோகமும் மிக கவனமாக நடக்க வேண்டும் இதே போன்ற கணவர் அளவித்தா கணவர் கணவர்மார்கள் அதாவது கணவர்மார்கள் ஆண்கள் இருக்கின்றார்கள் பெண்கள் மீது ஆதிக்க செலுத்தக்கூடிய ஒரு ஒரு மனைவி இருக்கின்றார் அதாவது மனைவி எந்தளவு நபுல்லா உலகத்தின் ஒரு மனைவி கணவனுக்கு எந்த அளவு கட்டுப்பாட்டு நடக்க வேண்டும் என்று ஒரு உதாரணம் கொண்டார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம்படலாம் என்று அனுமதி என்று சொன்னால் ஒரு மனைவியை கணவனுக்கு சிரம் சிரம்பணியும் முறை நான் கட்டையட்டி பேசிக் கொண்டார் அந்த அளவு உலகத்துக் கொண்டு ஒரு மனைவி அல்ல ஆகு விஷயத்தில் கணவனுக்கு கண்டிப்பாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இதேபோன்று கோலம் ஊட்டும்படி நடக்க வேண்டும் நடத்தக்கூடாது அப்படி கோலம் ஏற்படும்படி வெறுக்கும்படி ஒரு மனைவி நடப்பார் என்று சொன்னால் அவருடைய தலைக்கு மேலால் கொள்கை ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது அதாவது இருபர்கள் இருக்கின்றார்கள் தொழில் தலைக்கு மேலே சுத்தப்பட மாட்டாது ஒன்று யஜமான விட்டு ஓடிய ஒரு அறிவணும் இரண்டாவது கணவனை கோல்படுத்தி மனம் சொல்லலாதே இந்த அதி வருகின்றது இதே போன்று அதாவது கணவன் எவ்வாறு ஒரு மனைவிக்கு கணவன் மீது கடமை இருக்கின்றதோ அவ்வாறு கணவனுக்கு மனைவி மீது இருக்கின்றது கணவனுக்கு கட்டுப்பட கணவனும் மனைவி மீது கடமைகள் இருக்கின்றது கட்டாயம் செய்ய வேண்டிய இருக்கின்றது பல வெப்பா செல்லலாம் விளைவு செல்லும் அதாவது நல்ல அதாவது மனைவி மாவட்டம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நடிச்சா விளைவு செலவுகள் கூறுகொண்டார்கள் கை இருக்கும் கை இருக்கும் ஒளியாக இல்லை உங்கள் நல்லவர் யார் என்று சொன்னால் சிறந்தவர் யார் சொன்னால் உங்கள் மனைவி மக்களோட நல்லா இருக்கின்றார்களே நல்லவன் சொன்னார் சில பேர் வீட்டுல வந்தவொடனே ஏற்றும் பேசும் அப்படியும் செய்வார்கள் மனைவியுடன் நல்லவன் நடக்கின்ற போனவொன்னே நல்லா நல்லா புலந்து கொள்வார் அப்ப அது முதலாவது ஒரு நல்லவன் ஒரு சொல்ல சொன்னால் அந்த மனிதன் மனைவி நல்லா நடத்த வேண்டும் அடுத்த முடியாத ஒளியாகலை அவர் தான் சிறந்த நடத்த இதே போன்றும் ஒரு அவர்களை திருத்திக் கொண்டு அடித்துக் கொண்டு வழிமுறைகளை காட்டிக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு அதாவது பெரிய பாவங்களில் ஒன்றுதான் ஒரு கணவர் ஒரு பொறுப்பான ஒருவர் அந்த பொறுப்புக்குள்ள அவங்களை கவனிப்பால் விட்டு விட்டு வருவது அவர்களை எந்த நல்ல விட்ட சொல்லுவதில்லை அவர்கள் அப்படியே விட்டு விட்டு அவர்கள் செய்து கொண்டிருப்பான்னு சொன்னால் அவர் பெரிய பான் வந்து வருகிறது ஏதாவது அமரிகிறாய் ஒரு மனிதர் தன் குடும்பத்தாருக்கு மேற்பாளராக இருக்கின்றார் அவர் தன் மேற்பாக பற்றுப்பட்டு கேட்கப்படுவார் ஆனா சொல்லுகின்றார் சொல்லுகின்றார் திருத்திருந்தார் கேட்க அது ஒரு விஷயம் ஆனால் சொல்லணும் திருத்த பார்க்கணும் முயற்சி எடுக்கணும் தவறு விட்டா பெரிய தன்னை அனுப்பி கொண்டு வரும் அதை நச்சலெல்லாம் உலக சொல்வது கொடுக்கின்றார்கள் அதாவது பெண்கள் விஷயத்தை நீங்கள் காவீங்க அப்ப பெண்கள் பெண்களுடன் பெண்கள் என்று சொல்லி போட்டு அவங்கள வசதி அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துறீங்கள அவங்களுடன் பணிவா இரக்கமா அன்பா நல்ல முறையில் நாங்க நடந்து அவங்க நடத்தியது அது நம்மளை நாம செய்யவங்க இதே போன்ற நிச்சயம் ஏழைகளுடன் ஒரு வசதிக்காரர் எப்படி நடந்து வேண்டும் என்பதையும் நான் பார்ப்போம் அதுவும் ஒரு பணக்காரன் மீது ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உரிமை அதான் நல்ல விசுவாசல்ல சொல்லும்போது கூறுகண்டா ஒரு யார் என்று சொன்னால் அவர்கள் அல்லாவுடைய திருப்பத்தை கருதி உணவளிப்பார்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அடிமைகளுக்கும் அவர் அல்லாத நோக்கமாக கொண்டு ஏன்னும் நினைக்கிற கூட ஒரு அணி ஒரு ஏழை இருக்கின்றான் வசதியா ஒரு சிங்க வழி இல்லாமல் அவருதான் பிரார்த்தனை செய்யும் சிரிச்சு போட்டிக்கிறத சொல்லுவாங்க தீர்ப்பாளை பொய்பிட்டரை கண்டா கண்டீரா அவன் தான் அநாதைங்களை வளர்க்குவான் ஏழைகளுக்கு அட்லி உணவளிப்போம் தூண்டுவதில்லை அப்ப என்ன விளங்குங்கள் தனக்கு கொடுக்க கொடுக்க முடியாவுட்டாலும் தப்பாது அடுத்த கொண்ட சொல்லணும் அடுத்த கொண்ட வாங்கி கொடுக்கணும் அதை அவனுக்கான ஜாகி செய்யணும் சிரிச்சு போடுகிறதில்ல இதே போன்று பாருங்கள் ஒரு மனிதர் மூன்று காரணத்துக்கு அவன் நிலவும் போகின்றார் உல்லாசமாக குண்டு கொண்டு நரகவாசிகள் அவர்கள் மூணு காரணங்கள் சொல்வார் நரகத்துக்கு போனதுக்கான அடிப்படை காரணம் ஒன்று சொல்வார்கள் நாங்கள் இஸ்லாத்தை களிமாற்றி இஸ்லாத்தை ஏற்றும் சொல்லாதவர்களா இருந்தோம் இரண்டாவது பெட்டவங்களோட கெட்டங்கள் மூன்றாவது பிறருக்கு உணவனுக்கு தூண்டாதவளாம் இருந்தோம் என்று வரப்படுவான் அப்ப என்ன விளங்கிருந்தது அப்ப நாங்க ஏழைகளுக்கு இங்க வழியில்லாதவர்களுக்கு சங்கடத்தின் லாபத்தின் மாட்டு போட்டவர்களுக்கு நமக்கு ஏழாட்டாலும் முடி முயற்சி அங்க கிடைக்கிறத கிடைத்தா ரெண்டாவது நாங்க சொல்லி பார்க்கணும் வாங்கி கொடுக்கணும் ஆக்கடை அல்ல நம் அங்க போன சொல்லாம சொன்னி கேட்டான்னு சொல்லுவாண்டா இடத்த காட்டி விடுவோம் ஏதோ ஒரு வகையில அவனுக்கு முயற்சி ஒன்று எடுக்கணும் அந்த பக்கத்து வீட்டுதாரர்கள் செய்யக்கூடிய பக்கத்து வீட்டுத்தாரர்கள் உரிமை யார் எல்லாவையும் இறுதினால விசுவாசம் கொண்டார் அல்லாவுக்கும் எல்லாவையும் இறுதிநாளான விசுவாசம் கொண்டவரை சொல்ல முடியார்கள் அவர் அப்படியா இருந்தால் உண்மையில் அல்லாவும் இறுதினால விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நல்ல முறை நடத்த வேண்டும் என்று சொல்ல முடியார்கள் அவர் பக்கத்து வீட்டு விசுவாசம் கொண்ட அடிப்படை எப்படி அமையும் என்று சொன்னால் இந்த மாதிரி இருக்க இல்லை என்று சொன்னால் அவர் விசுவாசம் கொண்டதுக்கு அடுத்தமில்லை என்பதை காட்டுகின்றது இதேபோன்று நம் சிலா உலவு சொன்ன சொன்னார்கள் இதா தபத்தின் இது வரக்கூடாது ஒரு கரியை ஒரு சேல நை காட்டினால் அது போனா என்றால் தண்ணியை கூட விட்டு பக்கத்தை வீட்டுக்கு என்னை கொடுத்து அனுப்பு என்று சொல்கின்றார்கள் அந்தளவு பக்கத்து வீட்டுக்கார நல்ல முறை நடந்து செல்கின்றார்கள் அதாவது உலகில் சொல்கின்றார்கள் என்னை ஜி அவன் எந்தளவு பக்கத்து வீட்டுத்தார நல்லா சொல்லோ நான் என்ன நினைத்தேன் நான் எந்த சொன் சொத்து பற்றி அவருக்கு பங்கு கொடுக்க வேண்டிய ஒராக பங்கு உரிமை கொடுக்க வேண்டிய வந்துடுமோ அந்த பழை பொருளோடு சொல்லிக் கொண்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம சொல்லல அவளே சும்மா சொன்னார்கள் நான் இதுமன் காணவும் அதாவது யார் எவருடைய தீம்பிலிருந்து பக்கத்து வீட்டுத்தாரன் பாதுகாப்பு பிறகு அவன் போல் மாட்டான் அவர் தொந்தரவாக இந்த பக்கத்தில் இருக்க சொந்தரோடை அவருக்கு சொர்க்கம் இல்லை என்பது இந்த ஹரி காட்டுகின்றது சொன்னார்கள் அல்லாமி சத்தியமா அல்லாமையும் சத்தியமா அல்லாமே சத்தியமா மூணு முறை அல்லாமின் சத்தியம் என்று சொல்லுகின்றார்கள் ஒரு விசாரணம் கொள்ளவே இல்லை அப்ப சகாபாத்துல இருந்தா சொன்னார்கள் தீங்கில் இருந்த பக்கத்து ஓட்டுத்தாரன் பாதுகாப்பு பிறவியோ அவன் இப்பாசம் கொள்ள வேண்டும் அந்த அளவு மதியம் பக்கத்து ஓட்டுத்தாரன் அப்ப என்ன விளங்குகின்றது நாம தொழு நோய் முடிச்சு ஹஜ்ஜி செஞ்சு நாங்க எல்லாரும் செய்யற உண்மை நாங்க ஆனா பக்கத்து பாட்டுக்கான கொள்ளாவுண்டா போடுறது நிறாகும் சோர்த்த மீன் இதேபோன்ற சகாபாக்கில் சேர்க்குறாங்க ரெண்டு பக்கத்து வீட்டு தாராக்களை பற்றி கேட்குறாங்க பொராளிக ஒரு கும்பலைக்கா நல்லா தொழுவா ஆனா வணக்கம் பொருள் இன்னொரு கும்பலைங்க நல்லா தொழுவா ஆனா பக்கத்து வீட்டு தாராக்களோட எப்பயும் சண்டா சொல்லாது அப்போ எந்த பொம்பளை வணக்கத்தில் குறைய செஞ்சு பக்கத்து வீட்டுக்காள் நல்லா இருந்தாலும் அவங்க பொறுத்தவண்டாங்க வணக்கங்களை சரியா செய்ய பக்கத்து வீட்டுக்காரோட மோசமாக இருந்தாலும் தாங்க அப்போ தொழுவு ஏ இல்லை அப்போ தொழுவதுடன் நோம் பிடிக்கிறவுடன் ஹஜிசையுடன் இந்த விஷயங்களை நாங்கள் செய்யணும் கண்டிப்பா செய்யணும் இறைகன் இன்னும் மட்டுமில்லாமல் மனிதர்களும் பொதுவாக மனிதர்கள் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் சொன்னார்கள் யா இருகமோ இரக்கம் காட்டால் நிலவும் காட்டப்பட மாட்டார் சொன்னார்கள் இரகமும் மண் கிரகம் கீழ்த்தமா நிலத்தி வந்து பூக்கும் நீங்கள் இறக்கம் காட்டினால் வானத்தில் இருக்கும் இறைவன் உங்களுக்கு இறக்கம் காட்டுகின்றார் பொதுவாக மனிதரை இறக்கம் காட்டி கிடக்க வேண்டும் மனதாலேயோ வாயாலேயோ இதாலையோ நாங்கள் அவர்களுக்கு சீரழிக்க கூடாது எந்த ஒரு மக்களுக்கு வேதனை மக்களை வேதனை செய்திருப்பானே அவன் அல்லா மருந்து வேதனை செய்வான் அப்போ மனிதர்களுக்கு வேதனையாகவோ சுந்தரவாகவோ திருஷ்டப்பாகவோ நடக்கக்கூடாது என்பது இஸ்லாமிய கட்ட கடமையாகும் இதே போன்று ஒளிவசம் சொன்னார்கள் இன்னொரு சர்வன் மனிதன் மனிதர்களின் அல்லாவிடத்தில் மருமநாளின் அந்தஸ்து கெட்ட அணையார் என்றால் எவனுடைய தீவு காங்கி பிற மனிதர்கள் ஒதுங்கி கொண்டு வந்தார்களே அவன் மனிதர்கள் கட்ட வந்தார்கள் அதாவது கெட்டவன் அது கெட்ட என்று பாதையில் வந்தால் ஒரு நல்ல மனுஷர் மனிதர்கள் அவனை விட்டு வேற வாய் போவாங்க அந்தஸ்தினம் கெட்டவன் என்று சொன்னார்கள் அந்த ஒரு மனிதனுக்கு முக்கியமா ஆகிவிடக் கூடாது இதே போன்று விரும்ப நட விரும்பி சொல்லலாம் சொன்னார்கள் நாங்க மனிதனோட நடக்கும் பொழுது நாங்களும் அவங்கள விரும்பணும் நாங்களும் அவங்கள விரும்பணும் அவங்களும் நம்மளை விரும்ப நடக்கணும் அப்படி நடக்கு அவங்களோட இந்த நன்மையும் இந்த ஹதீர்ல வருது அதாவது அதாவது மோனி விரும்புவனும் எவன் விரும்பாமலும் விரும்பப்படாமல் இருக்கின்றாரோ அவனுடைய எந்த ஒரு நன்மையும் தான் எல்லாம் நெல்லடியார்களே இஸ்லாமிய தகோழர்களே நாங்கள் எவ்வாறு அல்லாஹ் செய்யக்கூடிய கடமைகளை நாங்கள் சரிவர முடியுமான நிறைவேற்ற விரும்புகின்றனோ அதே போல் எங்களில் ஒவ்வொருவரும் அடியார்களுக்கும் செய்யக்கூடிய கடமைகளை ஓட்ட விடாமல் எங்களை அல்லாவுக்காளா காப்பாற்ற வேண்டும் அதில் எந்தளவு முக்கியமான அளவு அல்லாவுக்கும் கட்டுப்பாடு நடப்பவுடன் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் சரி செய்ய அல்லாவுத்தாலா என்ற மனைவர்களுக்கும் வாய்ப்பளிப்பான் என்ற முடித்துக் கொள்ள முடியும் அக்மூலி கௌரி